திபாதனம் சம்பவதி பிரபிகாதி விஷயத்தார் பரிஷித வஸ்து ஏன் இந்த மாதிரி நிற்க வேண்டாமா வேதம்ங்கிறது ஒரு விதியைத்தான் போசிக்கணும்னு இங்க இவ்வளவு புரிவாக்கப்படுறது ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு சம்பூர்ண வேதத்தை நான் பிரமாணம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு பிரமாணம்னு நாங்க வேதத்தை சொல்லணுமையான அது சொல்ல விஷயம் விதியாக இருந்தால்தான் சொல்ல முடியும் என்பதை இல்லாத சொல்ல முடியாது ஒண்ணு ஏன் அது ஒரு சித்தமான வஸ்துவை பத்தி சொல்லிட்டால் ஏன் அது ஏன் அப்பிராமணியம் வரணும் அது பிரமாணம் சொல்றதுல என்ன குறவு ஏற்பட்டது அப்படி சித்தமான வஸ்துவிற்கே அது ஒரே பிரமாணம் லோகத்துல சித்தமான வஸ்து ஒரு பிரமாணத்தினால தான் தெரியணுங்கிறது இல்லை அநேக பிரமாணங்கள்னால தெரியலாம் அப்போ சித்தமான வஸ்துவை வேதம் போதிக்குமேயானால் அந்த சித்த வஸ்துவானது வேற ஒரு பிரமாணத்தினாலேயும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதனால அனதிகதம்னு சொல்ல முடியாது வேதத்துக்கு பிராமணியம் சொல்லணுமே வேற எந்த பிரமாணத்தினாலையும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை போதிக்கிறத வச்சுன்னு தானே பிரமாணமே சொல்லணும் பிரதட்சத்தினாலே தெரிஞ்ச விஷயத்தையே அதுவும் போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னாச்சு அது இது வேஸ்ட் இந்த வேற வேண்டாம் இது அனுவாதம் சொன்னது ஆராயணம் இதுக்கு பிராமானியம் சொல்லணும்னா அப்ராத்தே சாஸ்திரம் அர்த்தவது வேற எந்த பிரமாணத்தினாலும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை போகிக்கிறத வச்சுதான் வேதத்துக்கு பிராமணியம் சொல்லணும் ஒரு சித்தமான ஆத்மஸ்துவை பத்தி வேதம் சொல்லிக் கொடுக்குறது சொன்னோம்னா சித்தமான ஆத்மஸ்துவை நமக்கு வேற எப்பனையோ லோகத்திலேயே தெரியுது மற்ற பிரமாணங்கள்னால தெரிஞ்ச அதே வஸ்துவை பற்றி இது சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொன்னா இது எப்படி பிரமாணம் சொல்ல முடியும் தெரியாத வஸ்துவை சொல்லிக் கொடுக்கலையே அதனால பரினிஷ்டித வஸ்து பிரதிபாதனம் என்ன சம்பவத்தி என்ன சம்பவத்தின்னு சொன்னா பிரமாணம் அதை போதிக்கிறதுன்னு சொல்றது வேத விஷயத்துல இது தெரியுது ஏன் பிரத்யக்ஷாதி விஷயத்துவா பரிஷ்டித வஸ்துனா பிரத்யாதினாலே இது தெரியுமே ஆத்மாங்கிறது எல்லாருக்கும் சர்வலோக பிரத்யட்சா அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் பிரசித்தமா இருக்கிறதுனால அதே வேலைன்னு சொல்லி கொடுத்தா இது எப்படி பிரமாணம் சொல்ல முடியாது அப்போ ஒரு கேள்வி வருது தெரியாத விஷயத்தை சொன்னால்தான் பிரமாணம் இருந்தாலும் தோறும் அப்படின்னு இன்னொரு கட்சி பிரமா பிரமய உண்டு பண்றது என்ன தெரியாத விஷயத்த தெரியாமலும் அதாவது அனதிகமாகவும் அபராதிதமாகவும் இருக்கக்கூடிய விஷயத்தை போதிக்கக்கூடிய தியானம் இப்படின்னு ஒரு பிரமா தான் கட்சி கட்சியை அதை வச்சு பிரமாணியம் சொல்லலாமே தெரிஞ்சிருக்கலாம் அபாசிதமா இருக்கிறதுனால அது சொன்ன விஷயம் கரெக்டா இருக்க அதனால பிரமாணம் சொல்லலாமே அப்படின்னு கேட்டால் அது சொல்ற சொன்ன விஷயம் கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிரமாணியம் உண்டு ஆனா வேதம் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு பிரயோஜனம் வேண்டாமா வேதத்துக்கு மத்த பிரமாணங்கள் பிரயோஜனம் இல்லாமல் கூட இருக்கலாம் நம்ம என்னால ஒரு விஷயத்தை பாக்குறோம் நமக்கு அது தெரிஞ்சதுனால ஏதாவது பிரயோஜனமா போக போகல எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டு போறோம் அதெல்லாம் பிரயோஜனம் இருக்கணுங்கிற விஷயம் இல்லை ஆனா வேதம்ங்கிறது ஒரு விஷய உயர்ந்த ஒரு அபோர் விஷயமான ஒரு ஈஸ்வரனுடைய வாக்கு அப்ப இது பாஷ்யோதவியா சொல்லி அத்தியனம் பண்ணணும்னு சொல்லி விரிச்சிருக்கு इध्यय बनना फल निष्फल् अयन चल अलमन निश्चयों फलिया वेदान वस्तु बोजिचा अब फल मुझे अभी अप्रमाण एक वेदस्वरूप बोधकर प्रयोजन सरियापा आत्मस्वरूप ऐन और वस्तु बोस அந்த அந்த போஷம்னாலும் இவனுக்கு ஒரு பிரவருத்தியோ நிவர்த்தியோ ஏதாவது ஒன்னு வரணும் அந்த அங்க வந்து ஒரு ஒரு ஸ்வரணம் இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு போனா எடுத்து எடுத்து எடுத்துட்டுவான்னு சொல்லலை இது போய் எடுத்துட்டு வானு அந்த இடத்துல ஒரு ஸ்வரணம் கிடக்கு பார்ப்பேன் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டு இது விதி வாக்கியம் இல்லை ஆனா இதை கேட்ட உடனே ஸ்வரணம் வேணும்னு ஆசை இருந்தால் உடனே எடுத்துனோம்னு போடுறேன் அந்த சடப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பம் வேண்டாம் அதுக்கிட்ட போக வேண்டாம் நிவிற்கு இப்ப என்ன சித்தப்பட வஸ்து உபதேசம் பண்றது சுவாரஸ் பண்றோம் உபதேசம் பண்றேன்னா இப்ப தெரியாது உபதேசம் பண்ணலாம் ஆனால் கண்ணின உபதேசத்துக்கு ஏதாவது ஒரு பலம் வேணும் இப்போ ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணினால் இவ எதை எதை தானம் பண்றது எதை உபாதானம் பண்றது ஸ்வரணத்தை உபதேசம் பண்ணா போய் எடுத்து உபாதானங்கிற பிரயோஜனம் இருக்கு தப்பம் இருக்குன்னு சொன்னாங்க ஹானம் போட்டு போயிடலாம் அங்கே இந்த நிவர்த்திங்கிற பிரயோஜனம் ஆத்மா வந்து ஆத்மாவை வந்து இவன் பண்ண முடியாது எடுத்துக்கவும் முடியாது விடவும் முடியாது அப்போ ஏற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதனால தேஜ உபாதேக ரகித்து தத் பிரதிபாதனை புருஷார்த்தாகவா இந்த வசுவை வந்து வேலை சிலையு தெரிஞ்சுக்கணும்னு மாட்டான் அதனால இது பிரயோஜனம் இப்படி சொல்லுங்கள் எது அரசாச்சுனா உடனே எல்லாம் போயிட்டு அடுத்த வருகத்துல அதான் கேட்க போடா சித்தவஸ்து பிரதிபாதனம் கூட பிரயோஜனம் உங்கன்னு கேட்கலாம் நானும் சர்பம் அவருக்கு சர்ப்பன்னு பார்த்து தயந்து கொடுத்தான் இது சர்ப்பம் இல்லைன்னு ஒருத்தர் கொடுத்தான் அதுக்கு பிரத பலம் பயன்பெல்லாம் போயிட்டு கேட்கும் ஏற்கனவே பயந்து கிடந்தது அந்த பயன் அதே மாதிரி இவன் எடுக்கும் போல எடுக்க பண்ணல ஒன்றும் பண்ணல தியானமாக்குறதுனால அங்கே அப்ப அதே மாதிரி சற்பவகை அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா உடனே அகம்பிரம்மாஸ்திரமானம் வந்து அவனுக்கு பலம் வரணுமே கேட்டால் வரமாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லிட்டாங்க அவகத அதாவது படிச்சு அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிகின்ற வாழ்க்க கூட அந்த சம்சாரித்தம் விடமாட்டேங்கிறது அதனால இதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்க அது மாதிரி இது மாதிரி அது சும்மா உபமானம் சொல்றதுக்காக தானே தாதிரிதேவத்தை தெரிஞ்சது உபமானம் சொல்றதுக்காக இந்த மாதிரி அது உபமானம் சொல்றதே அது ஸ்தோத்திரம் பண்றதுதான் உபமானம் இல்லை சொல்றோம் அது ஒன்றும் விரோதம் இல்லை அந்த மாதிரி அர்த்தம் தாதிரேவம்ங்கிறது அதே மாதிரின்னு சொல்லணும் உபமானம் இல்லை அந்த ஏவசப்தத்துக்கு இதுவாக வச்சுக்க முடியாது அவதாரணமாக வச்சுக்க முடியாது அது வந்து ஏவசப்தம் வந்து உபமானம்ங்கிற அர்த்தத்திலும் உண்டு ஏவசப்தம் பல அசன்கள் வேகமா வச்சிருப்போம் அந்த விசிக்கு என்ன பிரயோஜனம் கேட்டா வேறதா சொல்லுவோம் அது அடுத்த வரந்த கட்டத்துல சொல்ல போறேன் அதை ஆக என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா இப்போ இந்த குருபக்ஷம் என்ன சொல்றாங்கன்னா வேதம்னு சொன்னால் அது விதியை சொல்றதாகத்தான் இருக்கணும் இல்லாத வெறும் வஸ்து விதி இல்லாத ஒரு வஸ்துவை மாற்றம் சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொன்னால் அது வேகமான இருக்க முடியாதுங்க அட்டவ சோரோ இத்தேவாதீன ஆனர்த்தம் மாதூதித்து விதினா ஸ்வேக வாக்கிய சுத்திய விதினா சிஹு சாவுகத்தின் அர்த்தவத் அப்பறம் நம்ம பக்தி போல இது என்ன பிரச்சனை என்ன ஆவடை பாருறது எல்லா வாக்கியம் ராமனும். நீங்க சொன்னா அப்ப எல்லாத்துக்கும் ராமசாமி மார்க்கவாதம் தான் பாருங்க. பாக்கியனா நீங்க சேபானோ தான் மாத்தாலும் ராமனும் ஆல்பாடி இஸ் கிரேட்டஸ்ட் கண்ட். இடி 12 சோர்ஸ் கே ஆரனிங் கே 4 சோர்ஸ். இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணேன்னா பாக்க எல்லா விஷயத்தையும் காணணும் தமிழ்ல வா ஆமா அதாவது தேவாதரன் யுத்த காலத்துல இவா தன்னுடைய தனத்தை அஜினி கிட்ட குடுத்து வச்சிருந்தா ஜெயி போகாமல் ஒரு சமயம் தோற்று போனா அப்புறமா உபயோகப்படுத்தணுமே அந்த சமயம் கிளைஞ்சதுக்காக இவா தர்மம் இருந்ததுனால தேவதைகள் ஜெயித்து விட்டா கொடுத்து வச்ச பணத்தை திருப்பி கேட்டான் மனசு வரல அதனால அடிக்க அடிக்க உடனே அதுல இருந்து இது இருந்தது அரிச வந்தது அதுல இருந்து அந்த இது வெளியே விழுந்தது அது வெள்ளியாக மாறிட்டது அதாவது புதனத்திலேருந்து அசு கண்ணீர் கண்ணீர்லேருந்து இந்த ரஜதம் உண்டாகி இருக்கிறதுனால இதை வந்து யாகத்துல தட்சணையாக தானம் பண்ணக்கூடாது தட்சணையாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா ஒரு வருஷத்துக்குள்ள அவள் வீட்டில் அழுக வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த சொந்தம் தான் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் இது கொடுக்கக்கூடாது வெள்ளி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் இந்த கதையை சொல்லி சொன்னால் இது பருவிட்டு ரகசம் மதேயம் அப்படிங்கிற நிஷேதத்தில் இது அற்பாகும் இந்த கதையை சொல்லி சொன்னால் ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிற கேட்க மாட்டேன் கேட்க மாட்டான் இல்லாட்டா ஏன் கொடுத்தாருன்னு அப்படின்லாம் இருப்பான் ஒரு வருடத்துக்குள்ள அவங்க அழகா இங்க இருந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஆச்சு அப்படின்னா வேண்டத வேண்டாம் அப்படின்னு இல்லையா அதுக்காக இந்த கதை இந்த நம்ம யசார்த்தமா எடுத்துக்க முடியாது ருத்ரஹான் அப்படிங்கிறது ரோதனம் பண்ணினார் அதனாலதான் ருத்ரன் அப்படிங்கறது யசார்த்தம் இல்லை ஜெயமீங்க அந்த விஷயத்த சொல்லிக் கொடுத்தாரு இல்லாட்டா எல்லாமே வேதம் பிரமாணம் தான் சொன்னாங்க அது அழு அழந்தனால்தான் ருத்ரகான பேரு அப்படின்னு சொல்லிவிட்டாக்கா இது எப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் வருது இல்லையா இதுலேருந்து அதனால ஜெயமணி சொன்னார் இவ்ளோ தாத்யமே இல்லை பசுக்கள் எல்லாம் அப்படிச்சு அப்படின்னு சொல்லும்போதுதான் இந்த பசுவே இல்லை அப்படின்னு பசுவே இல்லைன்னா பசு இல்லைன்னு நினைச்சோன் இருக்காது அந்த ரெண்டே ரெண்டு பசுக்களை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக மற்றதெல்லாம் பசு இல்லைன்னு சொல்றது நம்ம சொல்றப்போ ஒரு மனுஷனா மனுஷனே இல்லை அப்படின்னு சொன்னாக்க மனுஷன்தான் மனுஷன் இல்லைன்னு இல்லை தாற்பயம் இல்லை இதை விட உயர்ந்த மனுஷனை இது பண்றதுக்காக அல்லது பண்றதுக்காக அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல வந்து தாத்யேன்னு ஜெய்வனுக்கு இது கொடுத்தது நியாயம் தான் இந்த விஷயங்கள்ல சோரோதினூ இதெல்லாம் போய்டுமே அப்படின்னு கேட்டா இது தர்த்தம் இல்லே விதினா து வேத வாக்கியத்துவா ஸ்புத்தர்த்தேன விதினாம் சுகு இது ஸ்தாவகத்தின அர்த்தவத் தான் ஸ்தாவகத்வேன நீங்க கத்தேனா ரெண்டும் வச்சுக்கலாம் அந்த விசேஷமாக இருந்தால் அந்த விஷயத்திறுத்தப்பட்டு நிந்தை பண்ணுறது இப்போதான் வந்து அது சரியாகணும் விதியாக இருந்தால் அதை ஸ்தோத்திரம் பண்ணுறது சரி அர்த்தவாதங்களுக்குலாம் இப்போ விதியோட கலந்து நடுக்கும் விதியோடு சேர்ந்து போன சாறு பிராமணியம் இருந்தாச்சு மந்திரங்கள்லாம் இருக்கு மந்திரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் மந்திரான கிரியா தசாதன அதிகாயித்துவன கர்ம சமவாயித்துவ விதியோட சம்மந்தப்பட்டிருக்கும் இந்த மந்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கர்மாவில் பிரயோகம் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் இந்த கர்மா அரசியோட சம்பந்த பிரியம் விதி சம்பந்தம் இல்லாமல் ஒரு வேதபாகம் இருக்குதுன்னு சொன்னாத்தான் அது பிரமாணம் இல்லைன்னு ஆட்சேபிக்கிறோம் நச்சிதபி வேத வாக்கியான விதிசம்ஸ்பர்ஷ மந்தரேண அர்த்தவத்தா திருஷ்டா உப பண்ணா இதுபரியம் வேத வாக்கியங்கள்ல விதி சம்பந்தம் இல்லாத ஒரு வேதவாக்கியம் பிரயோஜனவத்தாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கவே இல்லை எல்லா அவர் சொன்ன விதத்தில் பார்த்தோம்னா பட்ட வேத பாடமும் ஒரு விதியோடு சம்பந்தப்பட்டு அது பிரயோஜனவத்தையை அடையிறது அப்போ தான் அதுக்கு சார்த்தக்கியமே ஏற்படுறது என்ன திருஷ்டா உபப்பன்னாவா அதுக்கு உபபத்தியும் சொல்ல ஏன்னா நமக்கு கிடைக்க விஷயத்தே சொல்லிக் கொடுக்குறதுன்னா சொல்லி அதனால என்ன பிரயோஜனம் அதனால பிரயோஜனம் ஆக முடியாது சரி இந்த வேதாந்தம் பிரம்மஸ்வரூபத்தை விதிக்கிறதுன்னு சொல்லிடுவோம் உங்களுக்கு விதிபரமா இருக்கணும் அவ்வளவுதானே வேதாந்தம் பிரம்மத்தை விதிக்கிறது அதனால விதிபரம் தான் சார்த்தனை சொல்லிடலாமே பிரமாணம் சொல்லிடலாமே இதை போய் இங்க ஏன் ஆக்ஷபிக்கிறேன் கேட்டா விதின்னு சொன்னா கிரியிலதான் விசி வரும் வஸ்து ஸ்வரூபத்துல வராது அது அங்கட்ட படிநிஷ்கிதே வஸ்துஸ்வரூபே விதி சம்பவத்தை கிரியா விஷயத்துவா விஜே விதி இதே அப்படின்னு சொல்லணும் இதோட ஒரு வஸ்துவ செயின்னு சொல்ல முடியுமா செய்தி சொன்னாங்க வஸ்து ஸ்வரூபத்தை விதிக்கவே முடியாது ஏதாவது ஒரு கிரியையை தான் விதிக்க முடியும் இங்கேயோ ஒண்ணு செய்யவே சொல்ல அப்படி இருக்கிறது பிரம்மஸ்வரூபத்தை விதிக்கிறது கர்மாபேட்சித கர்த்தஸ்வரூப தேவதராதி பிரகாசன கிரியா விதிசேஷத்துவம் வேதாந்தான் நாங்க சொல்றபடி இந்த வேதாந்தம் எல்லாமே கர்மாவுக்கு அபேட்சிதமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தையோ அல்லது கர்மாவோட தேவையான தேவதையுடைய சுரூப்பத்தையோ போதிக்கிறதுனால கர்மாவோட சேர்ந்து விதிகாண்டத்தை இத ஞான காண்டம்னு தனியா பிரிக்கவே வேண்டாம் எல்லாமே சேர்ந்து ஒரே வேதம் தான் ஒரே விதி விதிகாண்டம் அப்படி சொல்லலாம் கிரியாவிசேஷத்துவம் வேதாந்தானா அச பிரகரணாந்தர நைத துபகம் எதே இப்போ முன்னாடி சொன்ன பாஷத்தில் பாஷைக்காரரே பண்ற வியாக்கியானம் முன்னாடி அவரே பண்ற வியாக்கியான தான் दूर के उपनिष्ट संबंध अकटना विन मेरी अब इे विधियां विधिया कलवा उपासना कर्म परस उपनिषत् उपासन चली उपासना अपासनो वेदा उपासना वेदांत सुदात ब्रह्मस्वरूप तक वेदांत सुदात சாகியனா கர்மகாண்டம் தான் எல்லாம் கலந்து கலந்துதான் இருக்கு உபாசனைங்கிறது மாநக கர்மம் எப்படி விதி காண்டத்துல சாரீரமான கர்மாவை சொல்லிருக்கு சொல்லிருக்கோ அதே மாதிரி உபாதனைங்கிறது மாநக கர்ம ஆனதுனால அதுவும் கர்மகாண்டத்தில் சேர்ந்துதான் கல்பத்தில் பார்க்க சொல்றாரு கர்மகாண்டம்னா ஏன் வேதாந்தத்தில் சேர்ந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா தியானம் தான் இங்க பிரதானம் தியானங்கிறது மனசுல தானே ஒரு பொருள் தியானம் இந்த உபாசனையும் மானச கர்மாவாக இருக்கிறதுனால மானசத்துவ சாமியார் மிக அதிகாரி சொல்றேன் இதுவும் மாநகமா இருக்கு அதனால ஜியான காண்டத்து அது சேர்த்திருக்கு அது வேதாந்தத்துல சேராது அதையும் பத்தி தான் விசாரம் பண்ணியிருக்காரு நம்ம சூத்திரக்காரர் வெறும் ஏன்னா வெறும் ஜானகாண்ட விசாரம் சூத்திரக்காரர் ஆரம்பிக்கிறார் பிரம்ம ஜித்யாசானுதான் ஆரம்பிச்சார் அந்த உபாசனைக்கும் விஷயமாக பிரம்மம் இருக்கு அதனால ரெடியும் பற்றின விசாரம் இங்க நடக்குது வர வருது உபாசனா விசாரம் தியான விசாரம் ரெண்டுமே தான் இந்த ரெகுலர் இருக்கு சுவாக்கியகட்ட உபாசனாதி கர்ம பரத்வம் அப்படி சொல்லி சர்வதா இது விதிதான் சொல்றதே தவிர விதி பரமேதான் வேதாந்தம் தனியாக எதுவுமே இல்லை தஸ்மாத் ந பிரம்மண சாஸ்திரயோ நித்துவம் அதனால பூர்வாதி கரணத்துல நீங்க சொன்னது பிரம்மங்கிறது சாஸ்திர பிரமாணம் சாஸ்திரம் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறது அப்படின்னு சொன்னது அதை நான் ஆட்சேபிக்கிறேன் அதுவும் இல்லை பிரம்ம சாஸ்திரம் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்காக வரலை எதை போதிக்கிறது ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது பிரம்மம் வேற ஆத்மா வேற ஆத்மஸ்வரூபத்தை எப்படி போதிக்கிறது கர்த்தா போக்தானு தான் போதிக்கிறது அப்படி எதுக்காக போதிக்கிறது கர்மாவில் அவனது பிரவிறி வரத்துக்காக போதிக்கிறது ஆக சம்பூர்ணமா இந்த வேத வேதாந்தம் கூட கர்மசேஷம் தான் தனியாக பிரம்மஸ்வரூபம்னு உள்ள போய் ஒர்க்க முடியல